ாய கிருஷ்ணாய கீதா மிருததுகே நம ஸ்ரீமத் பகவத்கீதையில இரண்டாவது அத்தியாயத்துக்கு சாங்ய யோகம்னு பேரு யோகம்னா தலைப்புன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன் ராமராய கவின்னு ஒரு மகான் பாஷ்யார்க்க பிரகாசிக்க சங்கரபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அவர் தான் யோக சங்கத்திகின்னு சொல்லி யோக சப்தத்துக்கு தலைப்பு பொருள் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறார் அவர் சொல்கிறதத்தான் நான் மனசில் வைத்து கொண்டு யோகங்கிற சொல்லுக்கு தலைப்பு சப்ஜெக்ட் மேட்டர் டாபிக் அப்படிங்கிற அர்த்தம் சொல்கிறேன் சாங்கியம்னு சொன்னால் சமயக்கு கியாயத்தை ஆத்ம தத்துவம் அனேன இது சாங்கியம் இதன் மூலம் ஆத்ம தத்துவம் நன்றாக சொல்லிக் கொடுக்கப்படுறது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட ஆத்மா பத்தின லக்ஷணத்தை சொல்லி ஆத்ம ஜியானத்தை நன்றாகவே பகவான் உபதேசம் பண்ணுறார் ஆத்ம ஜியானத்தை பெறுத்துக்கு பக்குவம் தேவை அதுக்கான கர்ம யோகம் சொல்லப்பட்டிருக்கு ஸ்தித பிரஜ லட்சணெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் இருந்தாலும் ஆத்மக்யானம் பிரதானமாக இருக்கிறதுனால இந்த அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம் அப்படின்னு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ நான் ஸ்லோகம் வாரியாக சொல்லிட்டு போகிறேன் ஒரு ஸ்லோகத்துக்கும் அர்த்தம் சொல்லிகிட்டு வரேன் இந்த முதல் ஸ்லோகத்தில் இருந்து பத்தாவது ஸ்லோகம் வரைக்கும் அர்ஜுனன் சிஷியனா மாறுற ஒரு தன்மையை காட்டுறது அதுக்கப்புறம் தான் பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண போறாரு அதை மனசுல வச்சுட்டு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் நம்ம படிப்போம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம அதத்வித்தீயோ சாங்யோக சஞ்சய உவாச்சம் தா கிருபயா விஷ்டுபூர்ணா குலே விஷீதம் தமிதம் வாக்கியம் உபாச்சமது எப்படி இருக்கான்னா அர்ஜுனன் சஞ்சயர் வர்ணனை பண்றார் கிருபயாவிஷ்டம் இந்த இடத்துல கிருபா சப்தம் போட்டிருக்கு கிருபா சப்தத்துக்கு இங்க வந்து பற்றுங்கிற அர்த்தம் தான் பெரியவர்கள் எனக்கு உபதேசம் பண்ணி இருக்கிறார்கள் பற்று அதிகமாகி கண்ணுல தண்ணீர் நிரம்பி இருக்கான் அஷ்ருபூர்ணா குலே அஸ்ருபூர்ணம்னு சொன்னால் அஸ்ருன்னா கண்ணீர் பூர்ணம்னா நிறைய இருக்கு ஆக்குல ஈக்ஷணம் துக்கத்தோட பார்வைய உடையவனாக இருக்கானா அர்ஜுனன் விஷீதந்தம் மனசில் இருக்கிற துக்கம் உடம்பெல்லாம் வெளிப்படுறது அப்பேற்பட்ட துக்கத்தை உடைய அர்ஜுனன் கிட்ட மதுசூதனஹா தம் இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனர் அதாவது கிருஷ்ணர் அவனுக்கு இந்த வார்த்தையை சொன்னார் ஏன்னா முதல் அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஒரு இடத்துல கூட தான் சொன்னா அச்சுதா நம்முடைய தேரை ரெண்டு சைன்யத்துக்கும் நடுவில் கொண்டு போய் நிறுத்து எங்கே இருந்தால் நான் யாரோட சண்டை போட வேண்டியிருக்குமோ இல்லை யாரெல்லாம் துரியோதனனுக்காக சண்டை போட வந்திருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னான் கிருஷ்ணர் பேசாமல் கொண்டு போய் பீஷ்மர் துரோணருக்கு முன்னாடி நிறுத்தி கிருஷ்ணர் வாயே திறக்கலை அர்ஜுனனுடைய புலம்பலையெல்லாம் பொறுமையாக கேட்டுண்டார் அர்ஜுனனுக்கு ராக சோக மோகம் இருந்ததுன்னு வர்ணிக்கப்பட்டது முதல் அத்தியாயத்தில் இதுக்கு பேர் சம்சாரம்னு பேர் பிறந்ததுக்கப்புறம் எப்படியோ நமக்கு உலகத்தில் பற்று வந்துவிடுறது உடம்பில் பற்று நம்முடைய தனித்தன்மையில் ஆழமான பற்று உறவுகளில் பற்று பொருளில் பற்று சூழ்நிலையில் பற்று இது மாதிரி பற்று வளர்ந்து விடுறது பற்று வந்து இன்பத்தை மாத்திரம் தர்றதில்ல துக்கத்தையும் கொடுக்கறது அல்ல துக்கம் வர்றபோது தாங்க முடியறதில்ல அந்த துக்கத்திலேருந்து விடுபடுறதுக்கு நம்ம வழியை கண்டுபிடிக்கிறோம் தர்மமான வழி இல்லைன்னா அதர்மமான வழியை கூட துக்கத்தை நீக்கிறதுக்கு நாம் பயன்படுத்த ஆரம்பிச்சு விட்றோம் அந்த மாதிரி தான் அர்ஜுனன் பேசினான் அர்ஜுனன் பேசினது தர்மம் மாதிரி தெரிஞ்சால் கூட அந்த காண்டெக்ஸ்டில் அது அதர்மமாக தான் எடுத்துப்போம் ஆக பற்று கவலை மயக்கம் மயக்கம்னு சொன்னால் அவிவேக்கம் அதர்மத்தை தர்மம்னு நினச்சி மயங்கிறது அதைத்தான் வியாசர் அர்ஜுனன் மூலமாக நமக்கு காமிச்சு கொடுத்துருக்கார் ஆக ராகசோக மோகாத்மகன்தான் சம்சாரம் நம்ம எல்லாரும் பற்று வைக்கிறோம் துக்கப்படுறோம் அப்புறம் தப்பு தப்பாக டிசிஷன் எடுக்கிறோம் மறுபடியும் பற்று வைக்கிறோம் கவலைப்படுறோம் இதே இது தொடர்ந்து போயிட்டே இருக்குது இதுக்கு பேர் தான் சம்சாரம்னு பேர் இந்த சம்சாரத்தை அனுபவிக்கிறவனுக்கு பேர் சம்சாரின்னு பேர் அப்பேற்பட்ட அர்ஜுனனை பார்த்து இந்த வாக்கியத்தை கிருஷ்ணர் சொன்னார் அப்படின்னு சஞ்சயர் திருதராஷ்டர் கிட்ட சொல்கிறார் இப்போ பகவான் பேசுறதாக அடுத்த ஸ்லோகம் வரப்போகிறது அது என்னென்னு நாளைக்கு பார்ப்போம் அனைவருக்கும்